நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு மே இருபத்தி எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் சர்வதேச ரெகனை அப்படிங்கிறது அவசியம் அப்பத்தான் அது பல மக்கள்கிட்ட போய் சேரும் அதுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அதாவது ஒரு அமைப்பு தேவை எந்த விளையாட்டா இருந்தாலும் இது வந்து பொருந்தும் உதாரணத்துக்கு ஹாக்கியை எடுத்துக்கிட்டோம்னா FIH ச் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஹாக்கி பெடரேஷன் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ICC அப்படிங்கிற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் பேட்மிண்டனை எடுத்துக்கிட்டோம்னா BWF டபிள்யூ எஃப் அப்படிங்கிற பேட்மிண்டன் வேர்ல்டு எடுத்துக்கிட்ட ஐடி எஃப் இன்டர்நேஷனல் டென்னிஸ் பெடரேஷன் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் சர்வதேச கூட்டமைப்பு அமைஞ்ச ஒரு கூட்டமைப்பு தான் இன்டர்நேஷனல் தொடங்கன ஒரு கூட்டமைப்புதான் FIFA. அந்த FIFA அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல தொடங்கப்பட்ட தினம் தான் மே 21. முதல்ல அது தொடங்கனது ஐரோப்பால ஏழு நாடுகளோட அது ஆரம்பிக்கப்பட்டது. பெடரேஷன்க் பிரான்ஸ் நெதர்லாந்து அப்புறம் சுவிட்சர்லாந்து இந்த ஏழு நாடுகள் தான் ஃபிஃபா தொடங்க ஃபவுண்டிங் மெம்பர் கண்ட்ரிஸ் ஃபுட்பாலுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வர்றது ஃபுட்பால் விளையாட்டை மற்ற நாடுகளில் பரப்புறது உலக அளவில் போட்டிகளை கண்டக்ட் பண்றது மற்ற நாடுகளில் இருக்கிற ஃபுட்பால் அசோசியேஷன்ஸை இந்த சர்வதேச அமைப்போட சேர்க்கறது இப்படி பல நடவடிக்கைகளை மேற்கொண்ட நாடுகள் அதிகமான மெம்பர்ஸ் இருக்கிற அமைப்பா வளர்ந்து இருக்கிறது இதோட அப்ரோச் அப்புறம் இந்த விளையாட்டு பத்தின உலக நாடுகள்ல ஏற்பட்டு அவேர்னஸ் அப்புறம் மக்களோட விருப்பமும் தான் நூத்தி பதினாறு வருஷங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட அஞ்சல் தலை வெளியிட்டு அதை அந்த FIFA அத பெருமைப்படுத்தி இருக்காங்க சிறந்த புட்பால் கிரௌண்ட் இப்படி பலதரப்பட்ட அஞ்சல் தலைகளை வெளியிட்டிருக்காங்க வருஷம் FIFA அமைப்போட நூறாவது ஆண்டு நிறைவை சிறப்பிக்க ஈஜிப்ட் பிரான்ஸ் ஹங்கேரி அயர்லாந்து இஸ்ரேல் நேபாள் போன்ற நாடுகள் அஞ்சல் தலைகள் வெளியிட்டு FIFA அமைப்பை பெருமைப்படுத்தி இருக்காங்க நாளை மற்றும் அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்